அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து இயசியமானுவேல் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பல முன்னணி வெற்றியாளர்களை அல்லது கோடீஸ்வரர்களை உருவாக்கின கொள்கை உண்டு என்றால் அது பிரச்சினைகளை கண்டுபிடித்து அதற்கு தீர்வு கண்டுபிடித்து அதை பூர்த்தி செய்யுங்கள் காயங்களை கண்டுபிடித்து அதை சுகமாக்குங்கள் என்பதே பிரச்சனைகளை பற்றி பெரிதாய் பேசுகிறவர்களையோ பிரச்சினைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களையோ உலகம் ரசிப்பதில்லை ஒரு காலத்தில் சோடா குடிக்க அதை தேடி போக வேண்டும் ஒருவர் அதை பாட்டிலில் அடைக்கும் யோசனை தெரிவித்தார் அது அவருக்கு பல கோடிகளை பெற்றுத்தந்தது ஒரு இடத்தில் எலி தொல்லை அதிகமான பொழுது மக்கள் எல்லாரும் போராட்டம் நடத்தப்போனார்கள் இரண்டு பேர் மட்டும் எலி பிடிக்கும் பொறி செய்தார்கள் போராட்டம் முடிந்து போகும் பொழுது எல்லாரும் எலி பொறி வாங்கி செல்ல இந்த இரண்டு பேர்களுக்கும் நல்ல வருமானம் இருட்டை குறை விட ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றுவது சிறந்தது நம்முடைய சிறு சிறு பிரச்சனைகளே நாம் பார்த்துக் வரை நாம் அதை மேற்கொள்ள முடியாது எப்பொழுது மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயலுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் காண முடியும் ஒரு கதவு மூடப்படும் மற்றொரு கதவு திறக்கிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்துக்கொண்டு திறக்கப்படும் கதவை தவற காலமும் கடலையும் யாருக்கும் காத்திருப்பதில்லை நன்றி